நாற்பத்தி ஏழு அறிவிக்கின்றார்கள் என்னை நீங்கள் அடக்கம் செய்துவிட்டால் ஒட்டகையை அறுத்து அதன் இறைச்சியை பங்கீடு செய்யப்படும் கால அளவுக்கு என் மன்னரையை சுற்றி நில்லுங்கள் இதன் மூலம் உங்கள் மூலம் நான் ஆறுதல் பெற்றுக் மேலும் என் இறைவனின் தூதர்களுக்கு என்ன பதில் கூறுவேன் என்பதை அறிந்து கொள்வேன் முஸ்லிம் ஒன்று இரண்டு ஒன்று இது முன்பே இடம்பெற்றுள்ள நீண்ட ஹதியத்தின் ஒரு பகுதியாகும் இது முஸ்லிமில் உள்ளது